प्रपन्न कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம சோக பலாந்தி भगवान श्री कृष्णर அர்ஜுனனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு மறுபடியும் உற்சாகமாக முயற்சி பண்ணிகிட்டுருக்கார் அர்ஜுனனும் கவனமாக கேட்குறான் கர்மயோகம் கர்மசன்னியாசம் ரெண்டுமே சித்த சுத்தி மூலமாக ஞானத்துக்கும் ஞானத்து மூலமாக மோட்சத்துக்கும் சாதனம் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணியாச்சு கர்மயோகிய புகழ்ந்தார் அவனை சன்னியாசிக்கு ஈக்குவலாக தான் நீ நினச்சிக்கணும் அப்படி சொன்னார் இப்போ இங்கே என்ன சொல்கிறார் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கர்மயோக பிரதானமான கிரகஸ்தாசிரமத்தினுடைய லட்சியம் வேற ஞான யோக பிரதானமான சந்யாசாசிரமத்தினுடைய லட்சியம் வேறு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேருடைய லட்சியமும் மோட்சம்தான் ஆக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் கர்மயோகியினுடைய லட்சியம் மோக்ஷந்தான் சந்நியாசிக்கும் மோஷம்தான் லட்சியம் லட்சியத்தில் பேதம் கிடையாது இவன் சித்தசுத்தி அடைஞ்சு தேவைப்பட்டால் சந்நியாசம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு மோக் அடையலாம் இல்லை சந்யாசம் பண்ணாமலேயே ஞானத்தை அடைஞ்சு மோக்ஷத்தை அடையலாம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் சில பேருக்கு இது வேற அது வேற அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வேதவியாசர் ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபத்தில் நமக்கு புரிய வைக்கிறார் பாலாக சாங்கிய யோகவ் பிருத்தக்கு இவதந்தி பாலாகன்னா சாஸ்திரத்தை நன்றாக புரிந்து கொள்ளாதவர்கள் நன்றாக விசாரம் பண்ணாதவர்கள் சாங்கியம் வேற யோகம் வேற அப்படின்னு நினைக்கிறார்கள் பண்டித்தாக ந பிரபந்தி பண்டிதர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் நன்றாக சாஸ்திரத்தை புரிந்து கொண்டவர்கள் கிரகஸ்தாசிரமத்தினுடைய லட்சியம் வேறு சந்யாசாசிரமத்தினுடைய லட்சியம் வேறு அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் இதை சாஸ்திர ரீதியாக பார்க்கணும் நம்ம இப்போ இருக்கிற கிரகஸ்தாசிரமும் சந்யாச அர்த்தத்தில் பார்க்கப்படாது ஏன்னா அந்த காலத்திலலாம் கிரகஸ்தாசிரமெல்லாம் ஞானத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ன லட்சிய நிச்சயத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் ஆஹ சாங்கிய யோகவ் சாங்கியம்னா சந்நியாசம் யோகம்னு சொன்னால் கர்மயோகம் ரெண்டும் வேற வேற பலனை கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறார்கள் ரெண்டுக்குமே சித்த சுத்தி தான் சித்த சுத்தி பண்ண முடியும் இதை இன்னும் அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஆக பண்டிதாக ந பிரவதந்தி பாலாக வதந்தி சாங்கிய யோகவ் பிருத்தா பிரவதந்தி ந பண்டித்தா பண்டிதர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் வேற வேறேன்னு சொல்ல மாட்டார்கள் ரெண்டுக்கும் அதுதான் லட்சியம் நல்ல கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய கர்ம யோகி தான் உத்தமமான கர்ம சன்னியாசியாகவோ அல்லது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலருந்தே சன்னியாசத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளையோ கொடுக்க முடியும் வேற யாரும் அப்படி பண்ண முடியாது ரொம்ப கடினம் அது பண்டிதர்கள் அப்படி சொல்கிறது ரெண்டாவது வரையில் சொல்றார் ஏகம பியாஸ்தித சம்யக்கு இதில் ஏதேனும் ஒன்னை அனுஷ்டிச்சா கூட உபயோர் பலம் ரெண்டுனுடைய பலன் கிடைக்கும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை வேற வேறையா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் லட்சியம் ஒன்று தான் சித்த சுத்தி அடையணும் ஞானத்தை அடையணும் மோக்ம் அடையணும் அகம் ஞானமே மோட்சம் அதுதான் சித்தாந்தம் ஆகவே ஞானத்தினால மோட்சம்னு அர்த்தம் இல்லை ஞானமே மோட்சத்தை பற்றின ஞானம்தான் ஆக ரெண்டுக்கும் ஒரே லட்சியம்தான் அதில் ஏதேனும் ஒன்று அனுஷ்டிச்சா கூட ரெண்டினுடைய பிரயோஜனம் ரெண்டுனுடைய பிரயோஜனம்னா என்ன அர்த்தம் கர்மயோகத்தினுடைய பிரயோஜனமாகிய சித்தசுத்தி அதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனமாகிய குரு மூலமான ஞானப் பிராப்தி அதனால் ஏற்படுற மோட்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உபயோ ஃபலம் விந்தத்தை ரெண்டினுடைய பலனையும் அடைகிறான் கர்மயோகம் கர்மசன்யாசம் இரண்டினுடைய பலனையும் அவன் அடைகிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் சாங்கியோக்தோந்தே ஃபலம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரி மகா புண்ணிய தினம் எல்லோரும் அடையணும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றேன்